வணக்கம் இருபத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் புதறிவு நான் உங்கள் அனு நான் ரெட்டிப்பட்டி பாரதி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நேற்றைய கேள்விக்கான பதில்கள் இதோ 1. இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் கியூஎஸ் ஆசிய பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் முதலிடம் வகிப்பது சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் இரண்டு பிரம்மோஸ் மியலி வேக ஏவுகணையின் தற்போதையதாக்கும் வரம்பு நானூறு கிலோமீட்டர் மூன்று கிவி பழத்திற்காக கரிமச்சான்றிதழை நாட்டில் முதலில் பெற்ற மாநிலம் அருணாச்சல பிரதேசம் இனி இன்றைய பொதறிவு கணக்கேள்விகள் இதோ ஒன்று திரதர் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு இந்தியாவில் முதல் அச்சகம் எங்கு நிறுவப்பட்டது மூன்று தமிழகத்தில் குட்டி இங்கிலாந்து என அழைக்கப்படும் இடம் எது இனி இன்றைய பொதறிவு கணக்கு பதில்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்